என்னாகமாம் நான் சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு பதினாலு மனிதனுடைய மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரேவியல் மனிதனுடைய பெயர் சிம்ரி அதாவது ஜனங்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க தேவ சமூகத்தில் கிடந்தது ஆண்டவரு அழுது எல்லாம் நின்றுட்டு என்ன பண்றது ஆண்டவரு இப்படி இப்படி ஆயிடுச்சு ஜனங்களில் பேசித்தனம் தொடங்கிடுச்சே இப்படி ஒரு தடுமாற்றம் வந்துருச்சே சபிக்கிறாங்களே தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்காக இப்படி ஆயிடுச்சு ஜனங்களா லைன் மாறிட்டான் பிள்ளையாம் வந்து ஜனத்தை சபிக்க வந்தான் சபிக்க முடியல அவன் ஆசீர் வச்சிட்டான் அப்போ ஆசீர் வச்ச உடனே இந்த பாலா கேட்கிறான் இந்த ஜனத்தை வின் பண்றது அப்ப அவன் சொன்னா அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுத்தா அவங்கள என்ன செய்யலாம் மேற்கொள்ளலான்னு ஒரு தவறான அணுகுமுறையை சொல்லி கொடுத்துருப்பான் தந்திரமா சொல்லி கொடுத்துருப்பான் யாரு பிள்ளையாம் உடனே இவன் பண்ணிட்டான் விபச்சாரத்தை தொடங்கி பாலாக் விபசாரத்தை தொடங்கி ஜனங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சார் குமாரத்தோடு தங்கள் தேவர்களுக்கு எப்படி விருந்து கெட் ட்ரீட் சாட்டிங் டேட்டிங் கிளம்பு வண்டி எல்லாம் இப்ப என்ன ஆகி ரூட் மாறுது மூணாவது மேல் கத்தருடைய கடும் மூண்டது உடனே ஆண்டவர் சொல்றாரு யாராவது விபச்சாரம் பண்ண வேசித்தனம் பண்ணா அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிராக கத்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்ங்க விடுனா டென்ஷன் ஆயிடுச்சு பரிசுத்தினுடைய தன்மை குளைச்சல் ஆயிடுச்சுன்னா உடனே கத்தர் பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரும் தூக்கில போடுறாரு உடனே மோசாவது அந்நிய தெய்வத்தை கும்பிட்டானா கொன்று அவனை விடாத அனைவரும் ஆசிரிப்பு கூடார்க்கு முன்பாக அழுது கொண்டு நெருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இசரவில் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீ தன் சகோதரர் இடத்திலே அடைத்து கொண்டு வந்தான் ஒரு கூட்டம் ஒரு பகுதியில் சுத்திருப்பு நடக்குது ஜனங்கள் எழுதுகிட்டு இருக்காங்க உபவாசம் போடுறாங்க கண்ணீர் விடுறாங்க ஆவியில் நிரம்புறாங்க ஒரு கூட்டம் ஜனம் வேசித்தனம் விபச்சாரம் வேற ரூட்டில் போயிட்டே இருக்கு காலையில் பாஸ்ட் சொன்னாங்களே காலையில் வந்து அனைவரும் வர வேண்டும்னு வரவில்லை எங்கே போயிட்டாங்க இப்போ சண்டே ஈவினிங் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பான் டிவியில் அப்படித்தானே இல்லை வேற எங்கேயாவது ரவுண்டில் இருப்பான் வீதியில் இருப்பான் சில வேலை வெளியில் இருப்பான் வீதியிலே இருப்பாள் சில வேலை வெளியில் இருப்பாள் அப்படிதான் பைபிள் சொல்லுவேன் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான் இங்க பாருங்க அவன் அந்த சிம்ரி எல்லா ஜனங்களும் பரிசுத்தவாங்க அழுதுகிட்டு இருக்கான் மோச அழுதுகிட்டு இருக்கான் ஜனங்கள் சபையாரல்லாரும் அழுதுகிட்ருக்காங்க இவன் துணிஞ்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றான் இங்க தாய் தவப்பெல்லாம் அழுவாங்க இந்த பையன் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் எவ கூடையோ இங்க தாயை பொண்ணெலாம் எழுதுகிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு யாரு கூடயோ ரவுண்டில் இருக்கோம் அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய கஷ்டம் தெரியாது அவங்களுடைய வேதனை தெரியாது வண்ணம் தெரியாது மோசம் அழுதுகிட்டுருக்கான் ஒரு பெரிய ப நடத்திப்புக்காரன் உட்காந்து அழுதுகிட்ருக்கான் முழு சபையும் அழுதுகிட்ருக்கு இவன் என்னஞ்சிட்ருக்கான் இதுக்கு மத்தியில ஆ சொல்லுங்கள் எதுக்கு மத்தியில் இவன் அடுத்த ரூட்டில் போயிட்டு இருக்கான் கத்தர் விடுவாரா பார்த்தான் டென்ஷன் ஆயிட்டான் அவனா அப்பா ஆசாரியர் நேரம் எலும்புனான் இளையாசரின் மகன் பினகாஸ் ஆசாரி எனக்கு எலையாசாரி என் மகன் பெனகாஸ் பார்த்தான் என்னடா எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க அவன் பாட்டுக்கு எவனையோ ஒத்தி கூட்டு போறான் நேராக கத்தி எடுத்துட்டு போனான் அவன் வீட்டு எடுத்துகிட்டு போனான் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஒத்து தொலைஞ்சு ரெண்டு பேரும் காலி அப்படி குத்துண்ட பெண்ண பத்தி கவலை இல்லை ஏன்னா அவன் வந்து அந்நியமா மெயின் ஆள் யாரு கானானுக்கு போக வேண்டிய யாரு போயிட்டா சிம்ரி போயிட்டான் சிம்ரின்னு சொன்னா இனிமையான என்று அர்த்தம் இனிமையான ரெண்டாவது சிம்ரின் சொன்னா மியூசிக் இசை சம்பந்தமான இன்னைக்கு பாருங்க நம்ம ஆளுங்களுக்கு மியூசிக்கு என்னென்ன பாட்டுலாம் பாடுறான் பாருங்க ஒரு ஏதாவது பாட்டு போட்டால் காலுக்கு ஆடுது கை ஆடுது தலையாடுது ஹம்மிங் வந்துடுது மறந்து போய் அப்படிதானே இசை இசை வந்து கரெக்டாக இல்லைன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போய்டும் இசை வந்து முதலாவது தேவன் கொடுத்தது தூதர்களுக்கு ஆனா இசை சம்பந்தப்பட்ட உத்தரவாதத்தில் இருந்த தூதன் தான் எணு விழுந்து போனது இசை சம்பந்தப்பட்ட அதாவது தேவனை துதிக்கும் முடியாத இசை சம்பந்தப்பட்ட தூதன் தான் விழுந்தான் எசே கேள் இருபத்தி நீங்க அதை பார்க்கலாம் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் நாதஸ்வரம் நீ சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒன்னிலே எல்லாம் இருந்தது நீ சிரப்பட்ட நாளில் மே நாக இருந்த ஒரு ஊழிய என்னது அவன் செஞ்சிட்டு இருந்த பல்லவத்தில் செஞ்ச ஊழிய என்னதே கத்தரை துடிக்கும் போது பாடியில இருந்துச்சு காலை அசைச்சா அவன் உடல் அசைச்சாலே என்ன இருக்கும் அப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறியா புது வருஷத்துல உனக்கு எத்தனையோ காடு வந்துருக்க திறந்த பாடுதே திறந்தவொடனே பாடுதா பாடுதா பேர் சொல்லுதா பர்த்டே சொல்லுதா சொல்லுதா வருதா ஆதி நாலாம் அதிகாரம் காயினுடைய சந்ததி தான் அடுத்த மியூசிக்கு பிடிச்சது நாலு இருபத்தி ஒன்று அவன் சகோதரனுடைய பேர் அவன் கிண்ணரக்காரர் நாகசூரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பன் ஆனான் அவன் சகோதரனுடைய பெயர் யூபால் அவன் கிண்ணரக்காரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பனான விழுந்து போன கேருச்சு போட்டு இருந்த அந்த கேரு விழுந்து இப்ப விழுந்து போனதான யாருடைய சந்ததிக்குள்ள போய் நிக்கிறான் காயினுடைய சந்ததியில் போய் நிற்கிறான் இன்றைக்கும் பாருங்கள் நம்முடைய பிள்ளைங்கள்லாம் மியூசிக் போடணும் தப்பு இல்லை அது கத்திரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கணும் இசை சம்பந்தமான வெளுகை எனக்கு தெரியும் நம்முடைய விசுவாசியில் ஒரு விசுவாசி பையன் ரொம்ப சூப்பர் பையன் அவனுக்கு இவங்க அப்பா எப்படியாவது நம்ம பையன் கோயிலில் ட்ரம்ஸ் வாசிச்சிடணும்னு சொல்லி அவனுக்கு ட்ரம்ஸ் கற்றுக் கொடுத்துட்டார் அவன் கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்டு சாப்ட்வேர் இன்ஜினியர் சாப்ட்வேர் நான் கற்றுக்கிட்டான் ஆனால் இந்த ட்ரம்ஸ் ஆவி அவனை இழுத்துடுச்சு இன்னைக்கு அவன் விசுவாசி பையனா இருக்கான் பேருக்கு வருவான் தசமாவும் கொடுப்பான் அவங்க அப்பா வந்து அவன் தசமாவும் கொடுப்பாரு அவன் தசமாவும் கொடுப்பாரு மாதம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் திடீர்னு வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சது இருந்தாங்க ஒரு லட்சம் அவன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நல்ல ரொம்ப டேலண்டடா நான் ஆனால் என்ன பிசாசு அவனை நமக்கு மியூசிக் போட விடாமல் எங்கே கொண்டு போயிடுச்சே ராக்ல கொண்டு போய் உள்ள விட்டுருச்சு பாப்பு ராக்னு போயிட்டான் இப்போ மெட்ராஸில் வேலை பார்க்குறான் ஃபாரின்ல போவான் காலையில் கல்கட்டா ப்ரோக்ராம் சாயங்காலம் பெங்களூர் ப்ரோக்ராம் நைட்டு சென்னை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறான் எல்லாம் மியூசிக் சினிமா இவன் அதில் ஃபேமஸான ஆள் விசாஸ் அவனை எங்கே கொண்டு போயிடுச்சே தனக்கு யூஸ் பண்ண கொண்டு போயிட்டான் நல்ல கவனமாக இருக்கணும் சிம்ரி அது பாட்டுக்கு விட்டு எவ்வளவோ கூட்டிட்டு வந்துட்டான் டிஸ்கோல வந்து சேர்ந்துட்டு கடைசியில் செத்தது தான் என்னதே மிச்சம் எங்க போக வேண்டிய ஆளே எங்க போக வேண்டியதே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் வேறுபாட்டின் ஜீவியை செய்ய வேண்டிய நீ அங்க ஜாதிகளோடு கலந்து விட்டாய் விவசாயம் பண்ணக்கூடாது என்று நீ விவசாரம் செய்து விட்டாய் பரிசுத்தவான்கள் சபையெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும் நீ துணிகரமாக நீ பாவம் செய்கிறாய் ஒரு சிலாம் ரொம்ப துணிகரமாயிட்டாங்க யாருக்கு பாசிட்டா சொல்லுங்க போங்க போய் சொல்லுங்க என்ன தலைய எடுத்துருவாங்களா தலையே எங்க எடுக்கிறாரு கத்தர் நிதி ஜீவன எடுத்துறாரு அவ்வளவுதான் நீ வாட்டுக்கு நீ உலகத்தில் பிரபலமாக போய்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் பத்தி நாங்க பின்னாலே எல்லாம் வர முடியாது ஜவு பண்ணி தண்ணி அழிச்சு விட்டா போனோம் அது போய் எங்கேயாவது போய் முட்டி போதி நீக்குவோம் துணிகரமான பாவங்களுக்கு இடம் கூடாது சபையார எல்லாரும் எழுதுகிட்டு இருக்கும் போது சபை கண்களுக்கு முன்பாக துணிஞ்சு போகிறான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சிலர்லாம் தவறு செய்கிறாங்க அது துணிஞ்சிருச்சு இனிமேல் அது ஜட்மெண்ட் வந்தால் தான் என்னதே கரெக்டாக இது சிம்ரி